வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை முப்பத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் எண்பத்தி ஓராம் ஆண்டு பியூஜி மலையின் பதிவு செய்யப்பட்ட முதல் குமுறல் இடம்பெற்றது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் இந்தியாவின் முகலாய பேரரசின் மன்னரானார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சாமுவேல் ஹாப்கின்ஸ் என்பவர் அமெரிக்காவில் பொட்டாசியம் உப்பிற்காக காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள் பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச் நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஆண்டு உலகின் முதலாவது நேரோ கேஜ் எனப்படும் குறுகிய ரயில் பாதை ஆஸ்திரேலியாவின்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நியூயார்க் சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது இது தற்பொழுது ஜான் எஃப் கனடி சர்வதேச விமான நிலையம் என அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிடெல் காஸ்ட்ரோ தனது அதிகாரத்தை தற்காலிகமாக தனது சகோதரர் ராகுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் பிரிட்டிஷ் ராணுவம் தனது மிக நீண்டகால ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சந்திரனின் முதலாவது எடுக்கப்பட்ட படங்களை ரேஞ்சர் ஏழு விண்கலம் அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அப்போல்லோ பதினைந்து விண்வெளி வீரர்கள் லூனார் ரோவர் கருவியை சந்திரனில் செலுத்தி சாதனை புரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைக்கிங் ஒன்று விண்கலத்தினால் செவ்வாய்க்கோளில் எடுக்கப்பட்ட புகழ்பெற்ற மனித முகம் படத்தை நாசா வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா டிஸ்கவரி திட்டத்தின் ஒரு பகுதியாக சந்திரனின் மீது செயற்கைக் கோலை வேண்டுமென்றே மோதவிட்டு அங்கு தண்ணீர் இருக்கிறதா என்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு செய்கு பாவலர் தமிழ் எழுத்தாளர் சதாவதானி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு பிரேம் சந்த் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கே சங்கர் பிள்ளை இந்திய கார்ட்டூனிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமோதர் தர்மானந்தா கோசாம்பி இந்திய மார்க்சிய புலமையாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மில்டன் ஃப்ரீட்மென் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன்லால் சுகாதியா ராஜஸ்தான் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வே குமார இலங்கை தமிழ் அரசியல்வாதி வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேசனல் செல்லையா தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பட கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாம் வீடு சுந்தரம் திரைப்பட வசனகர்த்தா மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மணிவண்ணன் தமிழக நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜே கே ரவுலிங் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்டோரியா அசரென்கா பெலருஸ் டென்னிஸ் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தீரன் சின்னமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உத்தம் சிங் இந்திய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முகமது ரஃபி இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அரங்க சீனிவாசன் தமிழக கவிஞர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாரல் நாடன் ஈழத்து எழுத்தாளர் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே